ओम प्रपन्न पारिजाताय कृष्णाय ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம भगवान श्री பகவான்ஷர் யஜ்யபாவனையினுடைய விரிவை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த படைப்பை படைத்த பிரஜாபதி என்கிற பிரம்மதேவன் மனித உடலில் வாழுகின்ற உயிர்களுக்கு உபதேசம் பண்ணினார் யஜத்தோடு வாழுங்கள் என்று அதை நாம் கடந்த ரெண்டு ரெண்டு செய்திகளில் பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது யஜ பாவித்தாக தேவாக இஷ்டான் போகான் தாசியந்தே வகான் இருக்கு இான் போகான் கிவோ தேவாகான்னு இருக்கு அந்த வகான் பிரிச்சுக்கணும் உங்களுக்கு தேவர்களெல்லாம் யஜ்யத்தினால முறையான வாழ்க்கையின் மூலம் நீங்கள் இயற்கை வடிவமாக விளங்குகின்ற தேவர்களை போற்றுவீர்களே ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இன்பப் பொருள்களை எல்லாம் அருளுவார்கள் ஆகவே முறையான வாழ்க்கையின் மூலம் இயற்கை வடிவிலே விளங்குகின்ற தேவர்களை போற்றுங்கள் என்பதை மீண்டும் அழுத்தி சொல்லுகிறார் அவர்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார்கள் இரண்டாவது வரி கொஞ்சம் முக்கியம் தயிர் தத்தான் அப்பிரதாஜை பியா யோபுங் தேஸ்தேனே சக இயற்கை வடிவிலே இருக்கக்கூடிய தேவர்களால் வழங்கப்பட்டதையெல்லாம் பெற்று அந்த இயற்கையை ஒருவன் பாதுகாக்கவில்லை என்றால் சமூகத்திற்கு ஒருவன் தனது செயல்களின் மூலம் சேவை புரியவில்லை என்றால் அவன் சமூகத்திலிருந்து பொருளை திருடி கொண்டவனாவான் இயற்கையின் சொத்துக்களை அபகரித்தவனாவான் என்று இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது வரி சற்று கடுமையாக எச்சரிக்கிறது இயற்கையை பாதுகாக்கின்ற விஷயத்திலும் நம்மை சார்ந்துள்ள சமூகத்தினுடைய விஷயத்திலும் நாம் எப்பொழுதும் பொறுப்புணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் பெற்று சுயநலத்தோடு நாமே பதுக்கி வைத்து கொண்டு இந்த வாழ்க்கை நிலையென்று நினைப்பது அறியாமையிலும் அறியாமை மடமை பேதமை திருடன் என்று கடுமையாக சொல்கிறார் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சமூகத்துக்கு தன்னிடமிருந்து எவன் வழங்கவில்லையோ அவனை திருடன் என்கிறார் தத்தைஹி தத்தான் அவர்களால் வழங்கப்பட்டவற்றை ஏபியா தேவர்களுக்கு வழங்காமல் இயற்கை வடிவமாக இருக்கின்ற தேவர்கள் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் சமூகம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் யோ புங்கே எவன் தான் மட்டுமே அதை அனுபவிக்கிறானோ சஹா ஸ்தேனகா ஏவ திருடன் என்று பொருள் ஆகவே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று திருவள்ளுவர் இல்வாழ்க்கை அதிகாரத்திலே திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார் பஞ்ச மகா யஜ்யம் என்ற பெயரிலே வேதங்கள் சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை விரிவாக உபதேசம் செய்கின்றது நாள்தோறும் மனிதன் பெற்ற தாய் தந்தையரை போற்ற வேண்டும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற தேவதைகளை எல்லாம் வணங்க வேண்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர்களை போற்றி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி உதவி புரிய வேண்டும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சில இயற்கை சக்திகளை நாம் மதிக்க வேண்டும் மரம் செடி கொடிகளை நதி நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் காலங்காலமாக நம்முடைய பெரியோர்களால் நமக்கு தந்திருக்கின்ற அறிவு செல்வங்களை இலக்கியங்களை தெய்வீக நூல்களையெல்லாம் தெய்வீக சக்தியோடு வாழ்ந்து அனுபவபூர்வமாக நுண்ணறிவோடு வருங்கால தலைமுறைக்கும் அதை கற்பிக்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும் அதை கடைபிடித்தும் காட்ட வேண்டும் இப்படியெல்லாம் நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் இயற்கையே ஒன்றுக்கொன்று உதவி கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்றை விழுங்கக்கூடாது அந்த அடிப்படையிலே தான் பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகம் மிக அற்புதமாக உபதேசம் செய்திருக்கிறது எனவே எல்லோரும் யஜ்யம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் இறைவன் நமக்கு செயல் புரியும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான் அன்பை வளர்க்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இதையெல்லாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் இவற்றை எல்லாம் நாம் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வழங்காமல் இருப்பது மாபெரும் குற்றம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் எச்சரிக்கப்படுகிறது இதை நாம் நன்கு உணர்ந்து செயல்களை முறையாகச் செய்து நாமும் சமூகமும் நலமுடன் வாழ ஆண்டவன் அருள் புரியட்டும் இஷ்டான் போகான் ஹிவோ தேவாஹாஸ்யேய பாவிதா தைர் தத்தான